بِهِ اجمعین قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجید بعد عبد بالله من الشیطان الرجيم بسم الله الرحمن الرحيم این تفرون انهو الا ذکر للعالمين و قال النبي صلى الله عليه وسلم لا يؤمنوا هدكم حتى يكون حواه تبعا لما جعت به புகழ் சாந்தியும் சமாதானமும் கண்மனி செல்லல்லாக அலைக்குவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தவ தாபகங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குகின்ற தலைப்பு மறைவான முறையில் உதவியை பெற்ற மாணவி தோழர்கள் உலகத்தில் தோன்று இருக்கிற எல்லோருமே அல்லாஹினுடைய உதவியை மறைமுகமாக பெறக்கூடியவர்கள் நாளை என்ன நடக்கும் நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது அதை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ரபுலாலமீன் ஏற்படுத்தி இருக்கிற கலா நபித்தோழர்களுக்கு அல்லாஹ ரபுலாலமீன் எப்படி எல்லாம் உதவி செய்தான் வரலாற்று குறிப்புகள் நிறைய நூல்கள் இதற்காக வருகிழந்திருக்கிறது அதிலிருந்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னும் உலகம் விஞ்ஞான உலகம் வழக்குகளுக்குள் நுழையவே இல்லை ஜிண்களை குறித்த ஆய்வுகளே இல்லை அசரீரியை குறித்த சிந்தனையே இல்லை ஆனால் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் இதையெல்லாம் குரான் பேசுகிறது அல்லாஹர் அபுல் ஆலமின் மடக்குகளின் மூலமாக எப்படி எல்லாம் உதவி செய்தான் இன்றும் வடக்குகளின் உதவி இந்த சமூகத்திற்கு இருக்கிறது இரவிலே ஜிபிராகி அலிஹலாத் அவர்கள் நேரடியாக பூமிக்கு வருகிறார்கள் ஒவ்வொரு சூராவுக்கும் குறிப்பிட்ட வழக்குகள் இருக்கிறார்கள் எல்லாம் குரானும் அதீசும் சொல்லித் தருகிற வரலாறுகள் இன்னும் விஞ்ஞானம் அதற்குள் நுழையவே இல்லைகளின் மூலமாக உதவி செய்யப்பட்ட நடித்தோடிக் அம்மா அனசியல்லா குத்தாலா சிறு வயதிலேயே அந்த தாயார் பெருமானார் இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவார்கள் பெருமானாரை பார்க்கிறார்கள் அனசரலி அல்லாவுடைய அம்மா பேர் உம்மு சுலை ஒரு நல்லாசிரியர் பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லாசிரியர்களை தேர்வு செய்து தன் பிள்ளையை ஒப்படைப்பது இல்லையா உலகத்தில் ஆசிரியரை போன்ற ஒரு பணி உலகத்தில் அறவே இல்லை காரணம் நோயாளிகள் மருத்துவரை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவார்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னா கண்ணை தெரிஞ்சுட்டு சந்தோஷமா செஞ்சுக்கோங்க ஆப்ரேஷன் சொல்ல மாட்டாங்க கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா உயிர் பிழைப்போமா புழைக்க மாட்டோமா கஷ்டத்தோடு நம்புவார்கள் ஆனால் ஊரே கண்ணை விழித்து கொண்டு நம்புவது ஆசிரியரை மட்டும்தான் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டா மனிதனாக மாற்றி கொடுப்பார் நல்லவராக மாற்றி கொடுப்பார் ஊரே விழித்துக் கொண்டு நம்புவது அந்த ஆசிரியரை அனுசரணி அல்லாவினுடைய அம்மா உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர் கண்மணி நாயகத்தை தேர்வு செய்தார்கள் வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள் வரிப்பறி கொள்ளை என்று சொல்லுவார்களே அந்த வழிப்பறி தனியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் வழிப்பறி நடக்கிறது இப்பொழுது ரப்பிடத்திலே பேசுகிறார்கள் அனசிரலி எல்லாம் பெருமானாரிடத்தில் பாடம் படித்த அனஸ் மணக்குகளை எப்படி வரவழைப்பது என்ற வித்தை அவருக்கு தெரியும் திருடன் பொருளை பறிக்கிறான் இரண்டு தொழுது கொள்ளுகிறேன் என்று அனுமதி கேட்டார் என்ற நூலிலே சகிஹான் ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு ரக்கா தொழுது விட்டு அல்லாஹு கேட்கிறார் யாவதூத் சில மஞ்சள சொற்கள் மாணவி கற்றுக் கொடுத்த சொற்கள் யாவதூத் கஷ்ட யாரும் இல்லை அஹிசினி எனக்கு உதவி செய்ல்லி முடிக்கவில்லை காட்டுப்பகுதியிலே ஒருவர் வந்தார் பாலைவன பகுதியிலே ஒருவர் வந்தார் திருடன் தலையை எடுத்தார் சென்றுவிட்டார் இவங்க பின்னால் சென்று நீங்கள் யார் என்று கேட்கிற போது நான் தான் நாலாவது வானத்தில் இருந்த மழக்கு நீங்கள் அழைத்ததால் ரபுலான மீன் எண்ணி அழைத்து உதவி செய்ய வைத்தான் என்றார்கள் அந்த மழக்கு அன்பிற்குரியவர்களே நபித்தோழர்களுக்கு மழக்குகளை வரவழைக்கிற வித்தைகள் கூட ரசூர் உள்ள கொடுத்தார்கள் அந்த சொற்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த உண்மத்த பெருமானார் மடியிலே வளர்ந்த நபித்தோடர் ஹாரிசா ஒரு வித்தியாசமான நபித்தோழர் இவரை கடத்தி வந்து சந்தையிலே விட்டு ஹதீஜார் அலி அல்லாஹோத்தாலா வாங்கி பெருமானாருக்கு உரிமை விடுகிறார்கள் பணியாளராக கொடுத்தார்கள் அடிமையை வளர்ப்பு மகனாக்கி பெற்றோர்கள் தெரிந்து கொண்டார்கள் இங்கே முகமது இடத்திலே தன் பிள்ளை இருக்கிறது என்று ஏழு வயது பிள்ளை பெற்றோர்கள் தேடி வருகிறார்கள் பெருமானார் இடத்திலே பிள்ளை இருக்கிறது அழைத்துச் செல்லுகிறோம் நீங்கள் என்ன விலை கேட்டாலும் தருகிறோம் பெருமானார் சொன்னார்கள் அவர் வருவதாக இருந்தால் அழைத்து செல்லுங்கள் ஏழு வயசுல பெற்றோரின் பாசம் பெருமானாரின் நேசம் எதை தேர்ந்தெடுக்கும் நினைக்கிறீங்க நம்ம பிள்ளையா வாப்பா உமாவை பார்த்தோன்னு பறந்து போயிடும் இந்த சிறையில் விடுதலை கிடைத்து விட்டது என்று வேகமாக ஓடுவார்கள் ஆனால் பெருமானார் வளர்த்த பிள்ளை பாசத்தைப்பன்னைக்கு வேண்டாம் தாகா ரசூ வந்த பெற்றோர்களை மனம் வலிக்கும்படி நடக்காமல் நான் இந்த முகமதோடு என்னை வளர்க்கிற இந்த முகம்மதோடே நான் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பின பார்க்க நாடினாலும் தாயும் தந்தையையும் பார்த்து உங்களை பார்க்க வருகிறேன் ஆனால் என்னை முகமதோடு விட்டுவிட்டு செல்லுங்கள் வளர்ந்த குழந்தை பின் ஹாரிசா சிரியாவிலே அழைக்கிறார்கள் மன்னர்கள் பின் ஹாரிசாவை சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள் குரான் கற்றுத்தருவதற்காக ஆனால் அழைத்து சென்றவர்களினுடைய நோக்கம் இவரை தனியாக அழைத்து சென்று கொலை செய்யவன் ஹாரிசார் நிராயுதாணி எதுவும் இல்லை கொலை செய்ய தன்னுடைய வாழை உருகி கொலை செய்ய போகிற போது தனி அறையிலே அறையெல்லாம் பூட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிற போது ஹாரிசார் யார் என்றார் அவ்வளவுதான் என்றச்சகா என்னோடுதானே இருக்கிறாய் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது வைகக்லா தத்துள் பூ நம்ம வாசல சொல்றதா இருந்தா நாசமா போறவனே உள்ளே குரல் வருகிறது சிறியதோ பிரம்மை என்று நினைத்து கொண்டு மீண்டும் வாழை எடுத்து வெட்ட செல்ல இவர்கள் யார் அம்மானனா என்று சொல்ல வைகிளா தத்துல் மூன்றாவது முறை வெட்டு விடலாம் என்று வேகமாக வாழை ஓங்க எவன் வாழை ஓங்கினானோ அவன் தலை கீழே விடுகிறான் பின்னால் பார்த்தால் ஒரு பேருருவம் அடைத்த அறைக்குள் இரண்டாவது வந்தேன் மூன்றாவது முறை தலையெடுத்து விட்டேன் அன்புக்குரியவர்களே மழக்குகள் உதவியை பெற்ற நபித்தோடர்கள் இன்றைய உம்மத்துக்களும் வழக்குகளின் உதவியை பெறுகிறார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹவிடைய பேருதவி மூலமாக இந்த உண்மத்திற்கு வழங்கப்படுகிறது அரபியில் அசுரீரி அசுரீரியின் மூலமாகவும் அல்லாஹர் அபுல் ஆலமின் நபித்தோடர்களுக்கு உதவினான் இமன் அப்பாசர் அழியல்லாக நவி வளர்த்த நபி துவா செய்த நபித்தோடர் இபுன் அப்பாஸ் அறிவாளிகள் என்றால் அருன் அப்பாஸை இந்த உலகம் மறந்து போகக்கூடாது அறிவாளிகள் இந்த இபுன் அப்பாஸ் அழியல்லாக அடங்கி இருக்கிற இடம் எது தெரியுமா இபுன் அப்பாசிரியல் அடங்கி இருக்கிறார்கள் அளிக்கல்லாஹு தேத்தேடா ஒரு பறவை சுட்டிக்கொண்டே வருகிறது பறவை எல்லா அதிகளும் சொல்லும் இமினாபாத்தினுடைய மரணத்தை பற்றி நீங்கள் படிக்கலாம் இமனாபாத் தொழுகை நடத்தப்படுகிறது கபுள் வைக்கப்படுகிறது அந்த பறவை மேலிருந்து ஆயத்தை ஓதுகிறது எல்லோரும் கேட்கிறார்கள் நாம ஜனாதவை வச்சோன்னு ஒரு ஆயத்தை ஓதுவோமா இல்லையா தெரியுமா நான் கேட்க மாட்டேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்மதான் அஜர்த்தை நேர்ந்து விட்டோமே என்ற அந்தனம் ஓதப்படுகிறது அதை பறவை ஓதியது அவய குறை அந்த பறவை இடத்திலிருந்து ரொம்ப விருப்பமான சகாபி அபு முசல் அஷாரி இவர்கள் கடல் மார்க்கமாக பயணம் செய்கிற போது கடலிலே சில மீன்கள் அது இருக்கிற பகுதி விஷப்பகுதி அந்த தண்ணீரை எடுத்து குடித்தால் இறந்து போவார்கள் கடல் தண்ணி எடுத்து குடிச்சிட முடியாது அது வெறும் ஒப்பாக இருக்கிறது மட்டும் என்று மட்டும் நம்ப முடியாது நிறைய விஷ மீன்கள் உள்ளே வாழ்கிறது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இன்றைய விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள் அவையரல் கேட்கிறது கடலில் இருந்து எங்களை தொட்டு விடாதீர்கள் இறந்து விடுவீர்கள் நோன்பை நியத்து செய்ய் அவயக்குரல் வந்தது பெருமானாரின் தோழர்கள் பதிவு செய்யப்பட்ட வரலாறு நோன்பை நோற்றார்கள் அவர்கள் பாதுகாப்பை பெற்றார்கள் என்று வரலாறு பேசுவார் வித்தியாசமாக பாதுகாத்தான் பெருமானார் வப்பாத்தாக இருக்கிறார்கள் பெருமானாருக்கு எப்படி கப்பன் அணிவது அவையப்புரல் மூலமாகத்தான் எல்லாருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிறது பெருமானவர்கள் இருக்கிறார்களோ அதே வெள்ளை ஆடை வெண்ணிற ஆடையில் அவர்களை கபலிட வேண்டும் என்று அவைய கேட்டது அதன்படி வெண்ணிற ஆடையில் பெருமானார் மூலமாகவும் அல்லாஹு அதே மாதிரி தஸ்கீர் மறைமுகமாக ஜிங்களின் உதவியையும் பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய துறை அந்த என்பது ஜின்களை வசப்படுத்த முடியுமா முடியாதா ஜின் என்ற படைப்பு இருக்கிறதா இல்லையா எப்படி படைத்து இருக்கிறார் அதே நேரத்திலே உண்மை பெருமானாரின் தோழர்கள் சவால்தி மனு காரின் வாக்குத்தானா இவர்களுக்கு ஈமான் ஆனால் இவரிடத்தில் இருந்த ஜின் சொன்னதாம் முகம்மது ரசூடுல்லா மதீனாவிற்கு முகம்மது வந்து விட்டார் நீ ஏற்றம் பெற வேண்டுமான முகம் கொண்ட சகாபி ஒருவர் இருக்கிறார் என்றால் இதை உணர வேண்டும் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்தது நாம யாருக்காவது ஏகத்துவத்தை போய் சேர்த்திருக்கிறோமா நமக்கே ஏகத்துவம் தெரியலையே கலிமாவின் உடைய மகத்துவம் நமக்கே தெரியவில்லையே நாம் எத்தனை பேர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தோழர்களில் இவர் வணங்கிய சிலை பேசுகிறது லம்மா அப்படிங்கிற ஒரு சிலை அந்த சிலை பேசுகிறது என்னை ஏன் வணங்குகிறாய் என்னை ஏன் வணங்குகிறாய் முகமது வந்து விட்டார் சிலைக்குள்ள ஜின்னு சிலையிலிருந்து குரல் கொடுக்கிறது லம்மாதாக இருக்கிற என்னை ஏன் வணங்குகிறாள் நான் வெறும் சிலை நீ படைத்த படைப்பு உன் கையால் படைக்கப்பட்டேன் நான் என்னை வணங்காதே முகம்மது வந்து விட்டால் அவரிடத்திலே போய் அவர் சொல்வதை கேள் இவன் கொண்டார்கள் அபு குரே அலி அல்லாவினுடைய வரலாறு ரொம்ப அதிசயமான வரலாறு அபுகுரேலார் அலி அல்லாவுக்கு ரசூலுல்லா ஒரு தோட்டம் கொடுத்திருந்தார்கள் ஹைபர் போர்க்களத்துக்கு பின்னாடி சகாபாக்கள் லட்சாதிபதிகள் ஏழைகள் சகாபாக்கு எப்பொழுது ஹைபர் போர்க்களம் நடந்ததோ பிறகு எல்லாம் லட்சாதிபதிகள் அபுகுரேரார் அலி அல்லாவுக்கு ஒரு பெரித்தம் தோட்டம் இரவு நேரத்தில் போனால் அந்த தோட்டத்தில் யாரோ மரங்களை பழங்களை பறித்துக் கொண்டிருக்கிறார் அபுகுரேலா போய் பிடிச்சிட்ட பிடிச்ச மனிதன் மாதிரியே இருக்குது மனுஷன் மாதிரியும் இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது சுர சொரண்ட் ஒரு மாதிரியாக இருக்குது பிடிச்சம்மா நந்த ஓமா அங்த நீ யார் ஆனால் இப்ரித் ஜன்கள் சில கொடூரமான ஜின் அதுக்கு பேர் அரபியில் இப்ரீத்ன்னு சொல்லுவாங்க நாம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டோன்னு சொன்னால் அன்னைக்கே ஜனாஜா பிடிச்சி கதை இல்லையா அந்த தோட்டம் இல்லை அந்த ரோட்டு பக்கிட்டே போக மாட்டோம் நான் உன்னை பெருமானாரிடத்தில் அழைத்து செல்லவேன் அப்ப அந்த சொன்னது வேண்டாம் என்னை முகமது இடத்தில் அழைத்து செல்ல இனிமேல் இந்த தோட்டத்திற்குள்ளே நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் இறக்கும் அபு குரேராவுக்கு இயற்கையிலேயே அந்த சகாபாக்கிலேயே அபு குரேரா ரொம்ப இரக்கமான சகாபி பூனகுட்டி எத்திரிக்கை உள்ள கு தன்னுடைய ஜுபா ஜப்பு ஜுபாக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பேரே அபு குறைதா குறைதான்னா குட்டி பூனைன்னு இருந்தோம் பூனையின் தகப்பெண் அப்படின்னு இருந்த அவருக்கு பேரே உண்மையான பேர் அப்து ரஹ்மான் சஹர் அவர் பேர் ஆனால் அபு குரேலா இந்த மிருகங்களின் மீது எல்லாம் இறக்கப்படக்கூடியவர் நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னோன்னா சரி சரி போயிருக்கு பெருமாநேரத்தை வந்து சொல்கிறாரு நாயகமே நேற்று அத்தினி தோட்டத்தில் இப்படி ஒரு ஆளை பிடிச்சேன் பெருமாள் செலல்லாஹ் அழிவ செலவு சொன்னார்கள் அது பொ நினைத்ததில்லை சொல்லும் போது என்ன அழகா சொல்ற நம்ம உள்ள பொய் இருக்கும் முதல் மட்டும் உண்மை பேசுவதை போல நடிக்கும் போது இன்னைக்கு அது கண்டிப்பா வரும் அதே மாதிரி அபுகுரேரில் தோட்டத்துக்கு போறாங்க ஐயா உள்ள இருக்கிறாங்க மீண்டும் படங்களை பறிக்க பிடித்தவுடன் மீண்டும் சொல்கிறது பொம்மாகி பின்வாகி தம்மாகி இறைவன் மீது ஆணையாகி இன்மேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன் பெருமனா செல்லல்லா அலைவ செல்லமண்ணவர்கள் இடத்துல இரண்டாவது நாள் அபுகுரேராக நீங்க சொன்ன மாதிரியே நடஞ்சு நாயகமே இந்த தடவையும் வல்லேன்னு சொல்லிச்சு நான் விட்டுட்டேன் பெருமனா செல்லல்லாவுள்ள சொல்ல சொன்னாங்க பொது இன்றைக்கும் வரும் அதனிடத்திலேயே வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி என்ன செய்ய வேண்டும் சொன்னதை கூட மூன்றாவது நாள் போகிறார்கள் உள்ள இருக்குது பிடித்துக் கொண்டார்கள் மூன்று நாள் ஏமாற்றி விட்டாய் கண்டிப்பாக ரசற்கு என்ன செய்ய சொன்னது நுழைவதற்கான அனுமதி இல்லை ஆயத்தூள் குறிசிக்கே அல்லாஹ் ஏற்படுத்திய மழக்குகளுக்கு பெயர் கந்தயாஸ் ஆயத்தூள் ஒவ்வொரு சூறாவுக்கு ஒரு மழக்கு அந்த மலக்குகளுக்கு பேர் இருக்கு அந்த சூறாவை ஓதினால் அந்த வழக்குகள் சேனல் வந்து சேனல் அது ஒவ்வொரு வசனத்திற்கும் சில வழக்குகள் இருக்கிறார்கள் யாசின் ஓதப்படுகிற போது அந்த வழக்குகள் வந்து விடுவார்கள் போது அந்த வழக்குகள் வந்து அந்த ஜின் சொன்னது ஆயத்துக்குள் நான் உடைய அனுமதி இல்லை தடுப்பதற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயம் எது ஆயத்தூசி அல்லாஹும் மறைமுகமாக ஜின்னை வைத்தே உதவினான் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஆனா எத்தனை பேர்கள் அதை மனதம் செய்திருக்கிறோம் ஆயத்தூள் குருசியை பற்றி பெருமானால் சொல்லுகிற போது சொன்னார்கள் அந்த ஆயத்துக்குள்ளே ஐம்பது வார்த்தைகள் ஒவ்வொரு களிமாவுக்குள்ளும் என்றார்கள் குறிச்சிக்குள்ளது என்றார்கள் பெருமான்குரியவர்களே இது மட்டுமல்ல மறைமுகமான உடலில் ஏறி எப்படி கிடைத்தது கபருக்கு சென்றார்கள்ருவாசிகளின் மூலமாகவும் அல்லா சகாபாக்களுக்கு உதவினா கபருக்கு சென்று உமரளி அல்லா புத்தலா இயற்கையிலேயே சட்டங்களை தோண்டி எடுப்பதில் உமருக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை எங்க போனாலும் ஏதாவது ஒன்னு சாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் உமரளி அல்லா புத்தரா சில பேர்களுடைய இயற்கை போனாவே பரபரப்பா இருப்பாங்க சில பேர் இருக்கிறாங்க கட ஆரம்பிச்சா மூணே மாதத்துல மூடிடுவார் வெளிநாட்டுக்கு போவார் ரெண்டே மாதத்துல திருப்பி வந்துடுவார் தண்ணி அடிக்கலான்னு போர் அடிச்சாருன்னா அப்படியே முடிக்கிட்டு வந்துடும் கண்ணாடிய போகலான்னு இப்படின்னு தனியா ரெண்டு வந்துடும் இப்படி சில பேர் இருக்கிறாங்க தொட்டதெல்லாம் பெரிய பறக்கத்தா இருக்கிறாரு ஆனா ஒமரே பார்வுக்கு வெளியெல்லாம் தொட்டகாரி எங்கள் அச்சனையிலும் சுலங்கும் மாமணிகள் கபரிஸ்தானுக்கு போனா நம்ம என்ன செய்வோம் சலாஞ்சொல்லணும் உங்கள் செய்தியை உதவி கிடைத்த நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய பெண்கள் எல்லாம் இன்னொரு ஆண்கள் மனமுடித்துக் கொண்டார்கள் உங்களுடைய வீடுகள் எல்லாம் நீங்கள் போனதற்கு பிறகு பூட்டப்படவில்லை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில நாட்கள் துக்கம் இருந்தது எல்லாம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் கூட இருந்தாங்க இப்ப அப்படி இல்ல இல்ல மௌத்து வீட்டிலே சிரிக்கலாம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் போய் சேர்ந்துட்டாரு மாஷால்லா இல்லையா அப்ப எப்படா போவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய பேர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் சமீப காலமாக அன்புக்குரியவர்களை பார்க்கிறோம் தோழர்களும் என்ன செய்தி நாங்கள் எதையெல்லாம் முற்படுத்தினோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ன நாங்கள் செஞ்சிட்டு வந்தோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நாங்கள் எதை செலவழித்தோமோ அதற்கு லாபம் பெறுகிறோம் நாங்கள் துன்யாவிலே செலவழித்ததற்கு லாபம் பெறுகிறோம் நாங்கள் எல்லாம் கைசேதங்களும் எங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கவரு சொல்கிறது மறைமுகமான உதவியை கவரின் மூலமாக பெற்றவர்கள் உமரை ஃபாரூக் அலி அல்லாஹு ார் அந்த தாயாரும் பெருமானாரிடத்திலே கண்ணீர் வடித்து சொல்லுகிறார்கள் ஒற்றை மகன் நாயகமே எனக்கு வாழ்வதற்கு வழியில்லை நாயகமே நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற அல்லாஹிடத்தில் பெருமானார் பேசிவிட்டு பெருமையார் சல்லாஹை செலவன் அவர்கள் லேச காலை சுரண்ட சொல்லுகிறார்கள் அந்த தாயார் போய் காலை சுரண்டாங்க கால் ஆடுகிறது கால அண்ணன் என்னாச்சு அன்பிற்குரியவர்களே அவர் அந்த தாயார் உயிரோடு இருக்கிறவரை அவர் வாழ்ந்தார் தாயை கவனித்தார் என்ற வரலாறு பேசும் இதையெல்லாம் தாண்டி சுகுளுள் உதாவர் ரஷா அற்புதமான வரலாற்று செய்தி எழுதுகிறார்கள் நபிமார்களுக்கு அல்லஹ் நபுலால அற்புதங்களை நிகழ்த்துவான் என்பது ஈசாத்திற்கு நடந்திருக்கிறது பெருமனி தோடர் கொஞ்சம் வித்தியாசமான நபி தோழர் ஜாபீர் அலி அல்லாஹு ரசூலின் மீது அளவு கிடந்த காதல் ரசூலுக்கு பசிக்கிறது என்றால் இவருக்கு வயிற்றிலே ஒரு மாதிரி இருக்குமா இவருக்கு பசி எடுக்கும் ரசூல் சாப்பிட்டால் இவர் பசி இவர் வயிறு நிறைவு ஒரு நண்பர் அபுபக்கர் பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார் ரசூல்லா விருந்தை ஏற்கிறார்கள் பெருமானாருக்கு எப்பயுமே ஆட்டினுடைய முன்சப்பை பிடிக்கும் அதனால ஒரு ஆட்டையை அறுதிட்ட அரிச்சு அன்புரியவர்களே பெருமனார் செலர்லா வலிமை செல்லத்துக்கு ஆட்டினுடைய முன்சப்பையை அறுத்து வீட்டுக்கு வெளியில வச்சு ஆட்டை அறுத்து எல்லாம் முடிச்சாச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எடுத்துட்டு போன உடனே பெரியவருக்கு சின்னவரை படுக்க வச்சு அறுத்துட்டார் தன் மகன் இரத்த வெள்ளத்தில் துடியாய் துடித்து இறந்து போகிறார் இந்த துடிப்பை பார்த்த பதட்டத்தில் பெரியவரும் மூச்சையாட்டார் ரெண்டு பேரும் மூச்சு சபரிலி இல்லா குத்தலை உள்ளேருந்து வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் மௌத்தா இருக்கிறாங்க நம்ம வீட்டிலலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ன நடக்கும் விருந்து நடக்குமா வருஷத்துக்கு விருந்து நிறுத்திடுவான் ஒரு வருஷத்துக்கு சமீபத்தில் ஒரு மசாலா கூட கேட்டாங்க கணவன் வப்பாத்தாக்கி கணவன் வப்பாத்தாக்கி நாலு மாதம் ஆச்சு நாலு மாதம் பத்து நாள் வரைக்கும் பெண் இதாக இருக்கணும் நாங்கள்லாம் ரமலானில் புது துணி கொடுத்தலாமான்னு மகனார் கேட்குறேன் ரமலானிலே ஆண்களுக்கு துக்கம் என்பது மூன்று நாள் தான் மனைவிக்கு மட்டும்தான் நாலு மாசம் பத்து நாள் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம் வருஷ கணக்கில வெளியே வருகிறார்கள் மனைவி அழைத்து சொல்கிறார்கள் பார்த்தீர்களா பிள்ளைங்கிட்டாங்க சொன்னாங்க ரசூல்லா விருது சொல்லி இருக்கிறோம் இந்த ரெண்டு பேர்த்த எடுத்து ரூமுக்குள்ள வச்சுட்டு ரத்த சுவடு தெரியாமல் கழுவி சுத்தப்படுத்தி விட்டு பெருமானாரை சிரித்த முகத்தோடு வீட்டு கலையுங்கள் ரசூல் நம்முடைய வீட்டிலே விருந்தும் வர வேண்டும் தன்னை விட தன் பிள்ளைகளை விட மனைவியை விட மக்களை விட பெற்றோரை விட நபியின் நேசம் அதிகரித்திருந்தது நபடி தொடர்கிள்ளின் பாசம் அதை விட பெருமானாரின் நேசம் ரூம்ல போட்டு நபிகள் பெருமானார் செல்லல்லார் வலிவ செலத்தை சிரித்த முகத்தோடு நபர்கள் எல்லா வீட்டுக்கு விருந்து கலைத்தார் என்ன பாசம் கண்மணி ரசூடுகளாகி செல்லாக செல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள் பெருமனாருக்குத்தான் தெரியுமே மறைமுக உதவியை பெற்றவர்களை மாணவி செல்லவ செல்லம் வீட்டுக்கு வந்தோன்னு எல்லாம் உட்கார்ந்தாச்சு ஜாவே என்ன பிள்ளைகளையும் அலையுங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் பிள்ளைகள் வரமாட்டார்கள் ரூடு ஏன் வரமாட்டார்கள் ஜாவே ஏன் வரமாட்டார்கள் அலையுங்கள் எல்லோரும் ஒன்றாக சாப்பிடலாம் கண்கள் காட்டி கொடுக்கிறது ரசூலே ரெண்டு பேரும் அறுத்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் அறுத்தாங்க இறந்து போயிட்டாங்க ரசூலே அவங்க வரமாட்டாங்க ஏன் வர மாட்டார்கள் அல்லாஹவி அனுமதியோடு ரசூல் அழைத்ததாக அழையுங்கள் கபினி அல்லாஹு தலை போய் கதவை திறந்து அல்லாஹுவின் அனுமதியோடு பெருமானார் அழைக்கிறார்கள் இரண்டு பேர்கள கண்ணை கசக்கிக் கொண்டு தூங்கி எழுந்ததை போன்று வந்தார்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் வல்லாவின் உதவியை பெற்றவர்கள் உதாவின் உதவி இருந்தால் இறந்தவர்களையும் சில சகாபாக்கள் எப்படி உதவின்னு சொன்னா நம்ம போய் பரா தன்னைக்கு இல்லையா கபரஸ்தான் போய் அத்தரை தொழிப்போம் அதை செஞ்சு இதை செஞ்சு மனத்தை ஏற்படுத்துவோம் சில சகாபாக்களினுடைய வரலாறுகள் இருக்கிறது எப்பொழுதுமே நறுமணம் என்று சொல்லுவார்கள் அந்த சகாபி இறந்ததற்காக அரிசி நடுங்கியதாம் அரிசி ஆடியதாம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அவருடைய கபரில் இருந்து எப்பொழுதும் மனம் வந்து கொண்டே இருக்கும் வரலாறு பேசுகிறது இன்னும் சில பேர்கள் இருக்கிறார்கள் மறைமுக உதவி எப்படி கிடைத்தது மிருகங்களின் மூலமாக உதவிகள் வனவிலங்குகளின் மூலமாக உதவிகள் வரலாறுகள் சான்று சஃனார் அலி அல்லாத்தலை காற்றிலே சென்று கொண்டு இருக்கிற போது வழி மாறி போயிட்டாங்க சஃனார் அலியல் தாத்தல எந்த பக்கத்து போறதுன்னு தெரியல வன விலங்குகள் வழி சொன்னது அந்த பகுதியில ஒரு சிங்கம் வந்துச்சான் நாம சிங்கத்தை பார்த்தா என்ன ஆகும் நம்ம நிலைமை உதவியை பெற்ற நபி தோழர்கள் வரலாறு உண்டு சில பேர்களுக்கு கட்டுப்படும் அப்படியும் வைத்திருந்தான் அபு ரஹார் இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த உம்மத்தின் பிஞ்சுகளுக்கும் வாலிபர்களுக்கும் போய் சேர வேண்டும் நம்முடைய முன்னாள் வழிகாட்டிகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் கடல் வழிகாட்டியது அபு ரஹ் எப்பயுமே தையல் தச்சு கொடுப்பாரு அப்படி தச்சு கொடுக்குற ஒரு படகுல போயிட்டு இருக்கிறார் கப்பல் இல்ல படகுல போயிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக துணியை தைத்து கொடுத்தாக வேண்டும் ஊசி உள்ள போயிடுச்சு தள்ளிக்குள்ள போயிடுச்சு அப்ப மீன்களிடத்திலே சொன்னாராம் அபு ரஹானா ஒரு இறை நேசர் ஒரு நல்லவருக்காக நான் துணியை தைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஹலான சம்பாத்தியத்தை கொண்டு வாழ்கிறேன் மீன்களே உங்களுக்கு இறை உதவி வேண்டுமானால் என் ஊசியை கொடுங்கள் மீன் திருக்கிறார் நம்ம சொன்ன உட்காந்து மீன் வந்துருமா வந்தால் நம்மால் விடமாட்ட டக்கு நான் அதை பிடிச்சி பொறிச்சிருவான் இல்லையா வேலையை முடிச்சிருவான் அப்ப மீன்கள் அந்த ஊசியை கொண்டு வந்த வரலாறுகளும் அலா உல் அவுரமி சகாபாக்கள்ல இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சே இருக்கணும் அபூ குறை ஆச்சரியப்பட்ட சகாபி இந்த அலா உல் அதுரமி இதில் ஏது அதிசயம் என்று எனக்கு கஷ்டமாக இருக்கிறது மூன்று நிகழ்வுகளை நான் கண்டேன் அலா உல் இடத்தில் சொல்கிறாங்க எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் நடுவிலே கடல் வந்தது அலா உல் ஹதரமியின் படையில் நானும் இருக்கிறேன் இருக்கிறேன் எப்படி கடலில் இறங்கினார்களோ இதே போல அலா உல் ஹதரமின் படையோடு என்று சொல்லி அல்லாஹின் பெயரால் இறங்குங்கள் என்று இறங்கினார்கள் கடல் பாதை கொடுத்தது முசாஹிசலாத்திற்கு எப்படி அல்லாஹ் பாதை அமைத்தானோ அலா உல் அதரமிக்கும் அல்லாக பாதை அமைத்தான் இந்த அதிசயத்தையும் நான் கண்டேன் அலா உல் அதரமி மேகத்தை பார்த்து மழை பெய்ய என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் கை வைத்து காட்டுகிறார்கோ அங்கே மழை இதையும் என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன் அப்ப பஞ்சபூதங்களை தன் வைத்திருந்த நபி தோழர் அலா உல் அதரமி நம்ம மழை பெய்ய பெய்திருவா சொல்லிட்டு இதைவிட பெரிய அதிசயம் ஒன்றை கண்டேன் அலா உல் மரணமாகிறார்கள் பாலைவனத்திலே பயணத்தில் செல்கிற போது நாங்கள் அடக்கினோம் அடக்கினோம் ஆனால் அது வன விலங்குகள் இருக்கிற பகுதி பாலை மணலை தோண்டி அந்த மிருகங்கள் இவரை தொண்டு என்று பயந்து அடக்கியதற்கு பிறகு மீண்டும் நல்ல இடத்தில் அடக்கலாம் என்று மீண்டும் தோன்றினோம் அவரின் ஜனாசா காணவில்லை அவருக்கு ஜனாசா காணவில்லை அல்லாஹ் ரபுலாலின் சில வழக்குகளின் மூலமாக அந்த ஜனாசாவை உயர்த்தி கொண்டான் இந்த மூன்று அதிசயங்களில் எது மிக முக்கியமானது என்று எனக்கு தெரியவில்லை என்று அபு குறை பேசுகிறார்கள் மறைமுகமான பல்வேறு உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி நெருப்பு கூட அவர்களுக்கு கட்டுப்படும் அல்லாஹா நெருப்பும் கட்டுப்பட்ட முதல் முதல்ல பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றியவர்கள் மதினாவிலே நெருப்பு பிடித்து இருக்கிறது உமர் அளி அல்லாத்தலா தமிழ் முந்தாரியை கூப்பிட்டாங்க ஒரு துண்ட கையில கொடுத்தாங்க நெருப்பை சொல்லுகிறீர்கள் நெருப்பை சொல்லுகிறீர்கள் மாட்டை விரட்டலாம் உமரளி இல்லாபத்துல சொன்னார்கள் அதை போல போனாங்க நெருப்பை மதினாளை விட்டு சென்று விடு என்று விரட்டினார்கள் நெருப்பு ஓடிய தமிமுத்தாரி வந்து கேக்குறாங்க என்ன அதிசயம் உமரே நான் விரட்ட விரட்ட நெருப்பு மதினாவை விட்டு சென்றதே சொன்னாங்க பெருமானார் மறைமுகமாக பொருட்டாரனாவே வெறும் பையோடு செல்லுவார் வீட்டுக்கு செல்லுகிற போது நாற்பதாயிரம் கிரகத்தோடு திரும்புவார் மார்க்கெட்டுக்குள்ள போறது வெறுஞ்ச போடுதான் போகிறான் வீட்டுக்குள்ள போகும் போது நாற்பதாயிரம் கிரகம் பெருமானாரின் ஒரே ஒரு துவா வரக்கத்தை கொடுத்தது மறைமுகமான உதவியை பெற்றவர் அவர் ரசூல் இல்லாட்ட ஒரே ஒரு வேலை ஏற்கனவே நம்ம அறிந்த விஷயம் தான் ரசூலில் ஒரு தீனார கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு சொல்லுவாங்க ஹக்கீம் ஒரு தீனாரை கொடுத்து ஆடு ரொம்ப உஷாரா இருப்பாங்க மார்க்கெட்டில் போய் ஒரு தீனா ஆடு வாங்கினார் அதே மார்க்கெட்டில் ரெண்டு தீனா அந்த ஆட்டை வித்துட்டார் அதே மார்க்கெட்டில் சந்தையில் வித்துட்டு மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி ரசூ இல்லாட்ட ஆட்டையும் கொடுத்தாரு தீனாரையும் கொடுத்தார் பெருமனார் கேட்டாங்க ஆடு என்ன ஆட்டையை போட்டதா என்ன ஆடு வந்துருக்குது காசு வந்துருச்சே இல்லையா மார்க்கெட்டுக்குள்ளே போய் சில பேர் விளையாடுவாங்க பெருமனார் செல்லல்ல ஒளி வச்சில் சொன்னாங்க அவருடைய அறிவின் கூர்மையை பார்த்து இவர் தொட்டதுகள்லாம் பறக்கச்சிடுவார் அதனால இவர் மார்க்கெட்டுக்குள்ளே போனாலே பறக்கச்சு அப்ப அண்ணா நாம் கடைவீதிக்கு செல்லுகிற போது ரப்பே நான் தொட்ட காரியங்கள் பார்த்த காரியங்கள் அத்தனையிலும் வழக்கத்தை கொடு ரமணிகளை கேட்டால் அல்ல தர தயாராக இருக்கிறான் மறைமுகமான உதவியை பெற வேண்டும் இல்லையா சில பேர் காலையில கிளம்பும் போதே இந்த பாசிட்டிவ் சிந்தனை இருக்காது என்ன போதோ தெரியலையே மிஷின் ஒழுங்கா ஓடுமா ஓடாதா கடைக்கு ஆள் வருவானா வரமாட்டானா புரட்டாட்சி மாசம் ஒருத்தனு வரமாட்டானே இப்படியே நினைத்து ஒன்னு கூட விளங்குறது கொடு என்று கேட்க வேண்டும் அபுகுரேதார்கள் கொஞ்சம் நெய் இருக்கு நீங்க அந்த நெய்யை சாப்பிட்டு எனக்கு கொடுங்க ரசுனே உம்முமர்லாசிய ஊட்டி சாப்பிட்டு விட்டு இந்த நெய்யில் பறக்கச் செய்வாய் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டாங்க அம்மா சட்டியை முழுமையா சாக்கியா அவ்வளவுதான் சட்டியை முழுமையா கவுத்துறாங்க அந்த அம்மா நெய்யை வர்றவங்களுக்கு சொந்த பெண்மணியாக மாறினார்கள் நெய் குறையவே இல்லை வீட்டுக்கு வந்த விருந்தாளி நெய் சட்டியை கவித்தார்கள் எல்லாம் கவிந்து போனது அல்லாஹு அக்பர் பானிலே அபு குரேராவினுடைய வரலாறுகள் சான்று பள்ளியாச்சுக்குள்ளுரேரா உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லாஹு அக்பர் பள்ளிவாசல் அலி அபு குறை அழியும் நாகுத்தல் பசி அபு யாராவது வீட்டுக்கு கூட்டு போய் விருது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அபுகுரை அபுபக்கர் வந்தாங்க அபுபக்கர் அழியெல்லாம் பார்த்து நீ அபா பக்கர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுங்க இந்த இக்கிரிக்கணிங்கிறதுக்கு என்னொரு அர்த்தமும் இருக்குது ஓதி காட்டுங்கிற அர்த்தம் பள்ளிவாசக்குள்ளே கேட்டால் என்ன அர்த்தம் சாப்பாடுன்னு அர்த்தம் ஓதிக்காட்டான்னு சொல்கிறார் போல தெரியுது அபுகுரேடான்னு சொல்லி பக்கரா ஓதி காட்டுனாங்களா எத்தனை ஜூஸு ரெண்டரை ஜூஸு அவர் பசியோடு இருக்கிற ஆளுக்கு பத்ரா ஓதி காட்டின ஒரு நெளிதர் ஆனால் விட மாட்டாங்களா அம்பு பக்கிரலியெல்லாம் உட்கார்ந்து ரெண்டரை ஜூஸை முடிச்சுட்டு போன உன்ன அடுத்து உமரலியெல்லாம் வந்தாங்களாம் இக்கிர இனி உமர் உமர் மாற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆலை உமரான் ஓதி காட்டினாங்களா ஒரு ஒரு ஜூஸு ரெண்டு பேரும் ஓதி முடிச்சுட்டு போனால் ரசூலில் வந்துட்டாங்க வந்தவுடனே நினச்சாங்களாம் அம்பு நாலஞ்சு சூறாக தெரிஞ்சதே எல்லாத்தையும் ஓதி காட்டிருச்சு முழு குரான் வருது இக்கிர சொல்லி முப்பது ஜ ஓதுனா ஜனாசாதான் வழியே இல்லை என்று மெதுவா இக்கிறேன் நீ யாரும் சூழல்ல பெருமானார் சிரிக்கிறார்கள் நான் அபுபக்கரை போன்று பக்கராவையோ உமரை போன்று ஆலைமரானையோ ஓத மாட்டேன் எனக்கு பின்னால் வாருங்கள் சாப்பாடு தருகிறேன் வீட்டுக்கு போனால் ஒரு கிளாஸ் பால் தான் இருக்குது வேறு எதுக்குமே இல்லை அபுகுரை எல்லாம் ஒரு கிளாஸ் பால் மாஷால்ல இப்படிக்கு இது போதும் ஏன்னா கடுமையான பசியாக இருக்கேன் போதும் வழியில் கொடுங்க ரசூ பால் உன்னை போன்றே தின்னை தோழர்கள் எண்பது பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அபு குறைதா நாயகமே என்ன சொல்கிறீர்கள் ஒரு கிளாஸ் பால எண்பது பேரா ஒரு மிடல் குடித்தால் கூட அழைத்து வாருங்கள் எண்பது பேரை கூட்டு வந்தாச்சு ஆனால் அபுகுரேலா தந்திரம் செய்தார்கள் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க முதல்ல கொடுத்தவொடனே குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துருவோம் இருக்கிற பசிக்கு இல்லையா யானைக்கு சோழப்புரி போட்ட மாதிரி அத்தனை குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துடலாம் அபு குறைதா சொன்னார்கள் அபு இந்த பக்கம் வாருங்கள் அந்த எண்பது பேரும் குடிக்கட்டும் என்றார் ஒரு கிளாஸ் பால் எண்பது பேரும் குடித்தார் அபுகுரிலா குடியுங்கள் மீண்டும் ஒன்று ஒன்றாகவே இருந்தது அந்த பால் எண்பது பேர்களின் பசியை அகற்றியது இதுதான் மரக்கற்று அப்ப மறைமுகமான உதவி நம்ம கடைகள்ல நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும் நாம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம் ரொம்ப எப்படி கொடுத்தா எப்படி மேலே வந்தோம் நம்முடைய நிலை என்ன கொடுக்கைக்கு கோபுரத்தில் வைத்து அழகிற செய்தர்கள் அன்புக்குரியவர்களை இன்றைய கடுமையான வழி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமனார் ஒரு துவாவை சொல்லி இருக்கிறார் உடம்புல கடுமையான வழி ஏற்படுது எங்க ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே ஏழு தடவை ஓதி தடவினால் வழி நிவாரணி பெருமாள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ அந்த நிவாரணி நோய் நிவாரணி பெருமானார் அந்த வழியை தடுக்கிற அற்புதமான மாமருந்தை சொல்லி இருக்கிறார்கள் அதையும் நாம் பயன்படுத்துவோம் அல்லாஹூ ரபுலாலின் கேட்டதின்படி அமல் செய்கிற மறைமுகமான உதவியை பெறுகிற நன்மக்களாக அம்மின் பவானாக வாகுரு தவான் அமது இல்லாஹ் ரபிதாலமி